153 அவர்கள் இரவில் ஒரு பாகத்தை அல்லது ஒரு ஓதாமல் சிறிய அளவிலானதை தூங்கிவிட்டுகைக்கும் இடையே உள்ள நேரத்தில் ஓதிவிட்டால் அவனுக்கு இரவில் ஓதியது போன்று நன்மை எழுதப்படும் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு நான்கு ஏழு